நூற்றி நாற்பத்தி ஒன்பது அறிவிக்கின்றார்கள் மற்றும் அவர்கள் சகோதர தோடமையை ஏற்படுத்தினார்கள் ஒருமுறை சல்மான் ரதி அல்லாஹும் அபூதர்தார் சந்திக்க வந்தார்கள் அப்பொழுது உம்மு தர்தார் அவர்களை அலங்காரம் செய்து கொள்ளாத நிலையில் பழைய ஆடையில் கண்டார் உம்முடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று கேட்டார் உம் சகோதரர் அபு தர்தாவுக்கு எதுவும் இல்லை என்று கூறினார்கள் அப்பொழுது அபுதர்தார் ரவி அல்லாஹூமுகவர்கள் வந்தார்கள் சல்மான் ரவி அல்லாஹூமுர்களுக்காக உணவு ஏற்பாடு செய்தார் சாப்பிடும் நான் முன்பாலி என்று அபுதர்தார் ரவி அல்லாஹும் கூறினார்கள் நீர் சாப்பிடாதவரை நான் சாப்பிட மாட்டேன் என்று சல்மான் ரவி அல்லாஹூம் கூறினார்கள் அபூதர்தார் அபூதர்தார் அவரும் தூங்கினார் பின்பு மீண்டும் தோழை எழுந்தார் அவரிடம் தூங்கு என சல்மான் ரதி அல்லாஹூர்கள் கூறினார்கள் இரவின் பாதி கடந்த போது இப்பொழுது எழுந்தரு என்று சல்மான் ரதி அல்லாஹூர்கள் கூறினார் இருவரும் சேர்ந்து தொழுதார்கள் அவரிடம் சல்மான் ரவி அல்லாஹூர்கள் உன் இறைவன் உன் மீது சில கடமைகளை விதித்துள்ளான் உமக்குள்ள உன் குடும்பத்தாருக்கான உரிமையை ஒவ்வொரு கடமைக்கும் அதற்கான உரிமையை வழங்கு என்று கூறினார் நபிசல்லாஹு அலிஹசம் அவர்களிடம் வந்து அபூதர்தா ரவி அல்லாஹூ அவர்கள் நடந்ததை கூறினார்கள் சல்மான் உண்மையை கூறியுள்ளார் என்று நபி சல்லாஹு அலிஹம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று ஒன்பது ஆறு